அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய நிகழ்ச்சி ஹசரத் ஒமர் ருதி அல்லாஹ் வன்ஹூ அவர்களுடைய புனிதமான பெயரை கூறுவதில் இன்றும் முஸ்லிம்கள் பெருமையடைகின்றனர் அந்நாரின் ஈமானுடைய உத்வேகம் பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் கூட காபிர்களின் உள்ளங்களில் அச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் முஸ்லிம்களை எதிர்ப்பதிலும் அவர்களுக்கு துன்பங்கள் தருவதிலும் தனித்தன்மையுடன் விளங்கினார்கள் நபிகள் பெருமானலாஹு அலஹி வசல்லாம் அவர்களை கொலை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அச்சமயத்தில் ஒருநாள் காபிர்கள் தங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கொலை செய்து வருபவர் யார் என வினவினார்கள் அக்கூட்டத்தில் இருந்த ஒமர் அதியாஹ் ஒன்பவர்கள் நான் செய்து வருகிறேன் என கூறினார்கள் சந்தேகமின்றி நீர் செய்து வரக்கூடியவர் தான் என்று அங்கிருந்தோர் யோகோபித்து அமர் ரதியல்லா ஹொன்ஹு அவர்கள் தங்களின் இடப்பில் வாளை தொங்கவிட்டு கொண்டு எழுந்து சென்றார்கள் இதே சிந்தனையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஜுஹ்ரா கோத்திரத்தைச் சேர்ந்த சாதுப் அபி வக்காஸ் ரதியல்லாஹ் ஹொன்ஹோவர்களை வழியில் சந்தித்தார்கள் சந்தித்தவர் வேறொரு சஹாபி என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது உமரே எங்கு சென்று கொண்டிருக்கிறீர் என்று சாதர் அதி அல்லாஹ் உன்கோவர்கள் கேட்டபொழுது முகமது சொல்லல்லாஹு அலஹி அவர்களை கொலை செய்திட சென்று கொண்டிருக்கிறேன் என பதில் கூறினார்கள் இதனை கேட்ட சாதர் ரதி அல்லாஹ் உன்கோவர்கள் ஹாஷிம் பனு ஜுஹ்ரா பனு அப்து முனாஃப் ஆகிய கோத்திரத்தாரை விட்டு நீர் எப்படி தப்பிக்க முடியும் பதிலுக்கு உண்மை அவர்கள் கொன்றுவிடுவார்களே என்று கூறினார்கள் இந்த பதிலை கேட்ட அமர் ரதியாஹ் ஹோன்ஹோவர்கள் கோபமடைந்து நீரும் மதம் மாறிவிட்டிற்போல் தெரிகிறதே அப்படியானால் முதலாவது உம்முடைய வேலையை முடிக்க வேண்டியதுதான் என்று கூறியவர்களாக தங்களுடைய வாளை உருவினார்கள் ஹசரத் சாத் ரதியாஹவர்களும் ஆம் நான் முஸ்லிமாகத்தான் ஆகிவிட்டேன் என்று கூறியவாறு தங்களுடைய வாளை உருவி இருவரும் வாட்களை வீச தயாராக இருந்த நேரத்தில் ஹசரத் சாத் ரதியுல்லா கொண்டவர்கள் முதலில் உம்முடைய வீட்டு விஷயத்தை தெரிந்து கொள்வீராக உம்முடைய சகோதரியும் அவருடைய கணவரும் இஸ்லாத்தை தழுவியுள்ளார்கள் என்று கூறினார்கள் இதனை கேட்டு மேலும் கடுமையான கோபமடைந்த உமர் ரதி அல்லாஹ் ஹொன்ஹவர்கள் விரைவாக தங்கள் சகோதரியின் வீட்டுக்கு சென்றார்கள் அங்கு ஹசரத் கபாப் ரதி அல்லாஹுகள் வீட்டின் கதவை தாளிட்டு கொண்டு கணவன் மனைவி இருவருக்கும் குரான் ஓதி கொடுத்து கபாப் ரதி அல்லாஹ் ஹொன்ஹவர்களின் வரலாறு ஆறாம் என் சம்பவத்தில் முன்னால் கூறப்பட்டுள்ளது ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் ஹொன்ஹவர்கள் கதவை தட்டி திறக்க செய்து உள்ளே நுழைந்தார்கள் உமர் ரதியாஹ் ஹொன்ஹவர்களின் குரலை கேட்ட கபாப் ரதியல்லா குன்கவர்கள் விரைவாக சென்று உள்ளே ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டார்கள் அவசரத்தில் ஓதி கொடுத்து கொண்டிருந்த குரானின் பிரதியையும் அங்கேயே விட்டு சென்று விட்டார்கள் கதவை திறந்துவிட்ட சகோதரியின் தலையில் உமர் ரதியல்லா ஹொன்ஹவர்கள் தங்களுடைய கையில் உள்ள ஆயுதத்தினால் ஓங்கி அடித்தார்கள் அதனால் அவருடைய தலையிலிருந்த இரத்தம் கொட்ட ஆரம்பித்தது குலத்தின் எதிரியே நீயும் மதம் மாறிவிட்டாயா என்று சகோதரியே சகோதரியை பார்த்து கூறிய உமர் ரதியாஹு அவர்கள் வீட்டுக்குள் சென்று நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் சற்று முன் கேட்டது யாருடைய குரல் என்று கேட்டார்கள் நாங்கள்தான் பேசிக்கொண்டிருந்தோம் என்று அவருடைய சகோதரியின் கணவர் கூறினார் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டீர்களா என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்காவர் அந்த வேறொரு மார்க்கம் சத்தியமானதாக இருந்தாலுமா என்று கேட்டார் இந்த பதிலை கேட்ட உமர் உதயல்லா கொன்பவர்கள் அவருடைய தாடியை பிடித்தெழுத்து குலுக்கி பூமியின் மீது தள்ளி நன்றாக அடித்தார்கள் கணவரை காப்பாற்ற வந்த அன்னாரின் சகோதரியின் முகத்தில் ஓங்கி அறைந்தார்கள் அவருடைய முகத்திலிருந்து ரத்தம் இரத்தம் பீரிட்டு ஓடியது அந்த பெண்மணியும் வீரமிக்க அந்த உமரின் சகோதரி தானே ஆகையால் உமரே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் எங்களை அடிக்கிறீரல்லவா உறுதியாக நாங்கள் முஸ்லிம்களாகவே ஆகிவிட்டோம் உமால் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்து கொள்ளும் என்று வீரத்துடன் கூறினார் இதனை கேட்டதும் உமர் ரதி அல்லாஹ் அவர்களின் கோபம் தனிந்தது கபாப் ரதி அல்லாஹ் ஒன்ஹோவர்கள் அவசரத்தில் விட்டு சென்று அங்கிருந்த குரானுடைய பிரதியின் மீது அவர்களின் பார்வை விழுந்தது சகோதரியின் முகத்திலிருந்த இரத்தத்தை கண்டு வெட்கப்படலானார்கள் சற்று நிதானமடைந்த அவர்கள் நல்லது அந்த பிரதியில் இருப்பது என்னவென்று எனக்கு காண்பிப்பாயாக என்று கூறினார்கள் நீர் அசுத்தமானவர் அசுத்தமான கரத்தினால் இதனை தொடக்கூடாது என்று அன்னாரின் சகோதரி கூறினார் ஹசரத் உமரதியுன் அவர்கள் பல தடவை வற்புறுத்தி கூறியும் குளிக்காமல் உது செய்யாமல் அதனை தர மறுத்துவிட்டார் நிர்பந்தமாக ஹசரத் உமர் ரியல்லாஹுன் ஹவர்கள் குளித்து விட்டு வந்து அந்த பிரதியை வாங்கி படித்தார்கள் அதில் குரான் ஷெரீஃபிலுள்ள சூறா எழுதப்பட்டிருந்தது அதனை ஓத ஆரம்பித்த உமரது அல்லாஹு தாஹா வசனம் பதினான்கு என்ற ஆயத்தை ஓதியதும் அவர்களின் நிலை மாறிவிட்டது நிச்சயமாக நானே அல்லாஹ் என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை ஆகவே என்னையே வணங்குவீராக என்னை நினைவு தொழுகையை கடைபிடிப்பீராக என்பது இந்த வாசகத்தின் பொருளாகும் இதனை ஓதி முடித்த உமர் ரதியாஹ் உன்ஹவர்கள் நல்லது என்னையும் அந்த முகமது சல்லல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்களின் சமூகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறியவுடன் மறைந்திருந்த கபாப் ரதியல்லாஹாஹாஹ்ஹாஹொன்கவர்கள் வெளியில் வந்து உமரே உமக்கொரு மகிழ்ச்சியான செய்தி கூறுகிறேன் நேற்று வெள்ளி இரவுதான் ரசூலுல்லாஹ் ஹிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் யா அல்லாஹ் ஒமர் அபுஜஹஹல் ஆகிய இருவரில் எவர் உனக்கு பிரியமானவரோ அவரை கொண்டு இஸ்லாத்தை இனி பலப்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள் அந்த துவா உம்முடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதென தெரிகிறது என்று கூறினார்கள் பிறகு உமர் உதியல்லாஹ் ஒன்ஹவர்கள் ரசூலுல்லாஹாஹாஹாஹாஹாஹிசல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்றார்கள் அன்று வெள்ளிக்கிழமை காலை இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமானார்கள் ஹசரத் உமர் ரதியுல்லாஹ் ஒன்கவர்கள் முஸ்லிமானவுடன் காபிர்களின் வீரமும் வேகமும் தளர்ச்சியடைய ஆரம்பித்தது எனினும் முஸ்லிம்கள் மிக குறைவான எண்ணிக்கை இருந்தனர் இப்பொழுது மக்கா நகர காபிர்கள் மட்டுமின்றி அரபு நாட்டினர் அனைவரும் கிளர்ந்தெழுந்து ஒன்று கூடி ஆலோசனை செய்து முஸ்லிம்களை வேரோடு ஒழித்து விடுவதற்கு முயற்சித்து பலவிதமான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தனர் எனினும் முஸ்லிம்கள் பகிரங்கமாக காபாவில் சென்று தொடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வலிமை ஏற்பட்டுவிட்டது ஹசரத் ஓமர் அதி அல்லாஹுஹோவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முஸ்லிம்களுக்கு வெற்றியாக அமைந்தது அன்னார் ஹிஜரத்து சென்றது முஸ்லிம்களுக்கு உதவியாக இருந்தது அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பேற்றது முஸ்லிம்களுக்கு ரஹமத்தாக இருந்தது என அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹுன் ஹோவர்கள் கூறியுள்ளார்கள்